அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலிருந்து பதினெட்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக உழைத்தார் ஒரு நாளைக்கு சுமார் நான்கு மணி நேரமே தூங்குவார் தாமஸ் அல்வோ எடிசன் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளும் தூக்கத்தையும் பசியையும் பொருட்படுத்த மாட்டார் முயற்சியும் உழைப்பும் அவருடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது தாமஸ் அல்வோ எடிசனுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பல நாடுகளிலிருந்து பாராட்டும் பரிசுகளும் வந்தன ரஷ்யா ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்தும் பல்வேறு விருதுகளை பெற்றார் ஒரு நாள் தாமஸ் அவரது மனைவி நீங்கள் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று எந்த சிந்தனையும் இல்லாமல் சில நாள் ஓய்வு என்றார் தாமஸ் அலுவ எடிசனும் ஆமாம் நீ கூறுவதும் உண்மைதான் நான் சென்று வருகிறேன் என கூறிவிட்டு தன்னுடைய ஆராய்ச்சி கூடத்திற்கே சென்று விட்டார் ஆம் ஓய்வு என்பதை விரும்பாமல் ஆராய்ச்சி செய்வதையே மகிழ்ச்சியான விஷயமாக கொண்டிருந்தார் தாமஸ் அல்வா எடிசன் நாமும் நம் வாழ்வில் உழைப்பும் உண்மையும் நேர்மையும் சம விகிதத்தில் நாம் செயல்படுத்துகிறபோது இந்த உலகின் சவால்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை நாம் அதிக கவனமும் உழைப்பும் முயற்சியும் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாகவே சாதனையாளர்களாக மாற முடியும் நன்றி